அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மையன்பர்களே கடவுள் வாழ்த்தினுடைய சுருக்கத்தை சொல்ல கருதி இருந்த நேரத்தில் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தை தொடங்கி இருக்கிறேன் நேற்று இருப்பினும் பலருடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கி சுருக்கமாக கடவுள் வாழ்த்தினுடைய சாரத்தை இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் செயல் நலம் உடல் நலம் என்ற தலைப்புகளை நாம் வைத்து கொண்டு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே திருக்குற்பாக்களுடைய பொருளையெல்லாம் முடிந்தவரையில் நாம் திருவள்ளுவருடைய திருவிடியை பற்றி கொண்டு அவருடைய துணை கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அறிவு கீழ் நாம் ஆராய்ந்திருக்கக்கூடிய அதிகாரங்கள் இதுவரை அறிவுடைமை பேதைமை புல்லறிவாண்மை கல்வி கல்லாமை கேள்வி கடவுள் வாழ்த்து இந்த கடவுள் வாழ்த்தினுடைய சாரத்தை பார்க்கும் பொழுது மூன்று கருத்துக்களை மனதிலே கொண்டுதான் நாம் இந்த கடவுள் வாழ்த்து பகுதியை ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கடவுளுடைய இலக்கணம் அதாவது டெஃபனிஷன் ஆஃப் காட் பிறகு கடவுளை எவ்வாறு வழிபட வேண்டும் வழிபடும் முறை என்ன அந்த வழிபாட்டினுடைய பயன் என்ன இந்த மூன்று அடிப்படையில் தான் நாம் எல்லா குரட்பாக்களையும் பார்த்திருக்கிறோம் முதல் குரல் இறைவனுடைய இலக்கணமாக உலக முதல்வன் என்று சொல்லியது அவரை வழிபடுகின்ற முறை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல் அந்த அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடுகின்ற முறையினால் நமக்கு கிடைப்பது தன்னம்பிக்கை என்கின்ற பயன் அந்த வழிபாட்டின் பயனாக அமைகிறது இரண்டாவது குரட்பாவிலே இறைவனுடைய இலக்கணம் வாலறிவன் என்று உபதேசிக்கப்பட்டது வழிபடும் முறையாக அருள் நிறைந்த அறிவு நூல்களை போதி பொருள் உணர்தல் அதுதான் வழிபடும் முறைன்னு பார்த்தோம் வழிபாட்டினுடைய பயன் என்னென்னா தெளிந்த தெய்வீகமான நிலையான என்றும் மறவாத அறிவைப் பெறுதல் வழிபாட்டினுடைய பயன் மூன்றாவது குரட்பாவிலே மலர்மிசை ஏகினான் என்று இறைவனுடைய இலக்கணத்தை பார்த்தோம் உள்ளத்தால் ஆழ்ந்து இறைவனுடைய குணநலன்களை எண்ணுவதுதான் வழிபடுகின்ற முறை என்று சிந்தித்தோம் வழிபாட்டினுடைய பயன் நீண்ட காலம் இவ்வுலக வாழ்க்கையிலே எத்தகைய இன்ப துன்பங்கள் வந்தாலும் அமைதியாக வாழுதல் தான் பயன் என்றும் பார்த்தோம் நான்காவது குரட்பா இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமையிலான் என்ற இலக்கணத்தை உபதேசித்தது வழிபடுகின்ற முறையாக நாம் பார்த்த கருத்து விருப்பு வெறுப்புகளை குறைத்து கொள்வதுதான் வழிபாட்டினுடைய பயன் துன்பமற்ற நிலை ஐந்தாவது குரட்பா இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றவன் இறைவன் என்ற சொல் அங்கு உபதேசிக்கப்பட்டது இறைவன் என்பதுதான் இலக்கணம் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவன் என்பது அதனுடைய பொருள் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றுவதுதான் வழிபடுகின்ற முறை இன்பம் துன்பம் புகழ்ச்சி இகழ்ச்சிகளால் தாக்கப்படாத நிலைதான் இந்த வழிபாட்டினுடைய பயன் ஆறாவது குரட்பாவினுடைய கருத்து இறைவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்ற இலக்கணத்தை உடையவராக இருக்கிறார் ஆசிகளை நெறிப்படுத்துதல் தான் வழிபடுகின்ற முறை வழிபாட்டின் பயன் நீண்ட காலம் அமைதியாக வாழ்வது ஏழாவது குரட்பாவிலே தனக்கோவமை இல்லாதான் என்ற இறைவனுடைய இலக்கணத்தை பார்த்தோம் ஒப்பீடுகளை விட்டுவிடுவதுதான் வழிபடுகின்ற முறை என்றும் மனக்கவலை முற்றிலும் நீங்குதல் தான் வழிபாட்டின் பயன் என்றும் பார்த்து விட்டோம் எட்டாவது குரட்பாவின் கருத்து சாரம் அற ஆழி அந்தணனாக இறைவன் விளங்குகிறான் அறத்தை கடைப்பிடிப்பதுதான் வழிபடுகின்ற முறை உலக வாழ்க்கையை அனாயாசமாக அதாவது எளிதிலே கையாளுகுவதுதான் வழிபாட்டினுடைய பயன் ஒன்பதாவது குரட்பா இறைவனுக்கு எண்குணத்தான் என்ற இலக்கணத்தை அருளி உடலால் போற்றி வணங்குவதுதான் வழிபடுகின்ற முறை என்றும் உடல் தெய்வீகத்தன்மை பொருந்தியதாக ஒளி பொருந்தியதாக விளங்குவதுதான் வழிபாட்டினுடைய பயன் என்று புரிந்து கொண்டோம் பத்தாவது குரட்பா இறைவன் என்ற சொல்லைத்தான் கூறியது அதற்கு நாம் இறைவன் கால வடிவனன் என்று பார்த்தோம் காலம் முழுவதும் நிறைந்திருக்கிறான் என்றும் காலத்தை முறையாக பயன்படுத்துவதே கால காலம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைவனை வழிபடுகின்ற வழிபாட்டு முறை என்றும் அதனுடைய பயன் பிறவி பெருங்கடலை நீந்துவது அதாவது உடல் பற்று உலகப்பற்று தன்னுணர்விலிருந்து விடுபடுவதுதான் பயன் என்றும் பார்த்திருக்கிறோம் ஆகவே இந்த பத்து குரட்பாக்களிலே கடவுள் வாழ்த்து பகுதியிலே இறைவரை பற்றிய இலக்கணங்களையும் வழிபடுகின்ற முறைகளையும் அதனுடைய பயன்களையும் தெளிவாக பார்த்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வடிவக் கடவுளை சொல்லாமல் கடவுள் தத்துவத்தை மிக அற்புதமாக திருவள்ளுவெருமான் இந்த கடவுள் வாழ்த்து பகுதியிலே விளக்கி நமக்கு அருளை செய்திருக்கிறார் இந்த கடவுளுடைய இலக்கணங்களை அறிந்து வழிபடுவது நம்முடைய பொறுப்பு இறைவனை பற்றிய இலக்கணங்களை அறியாமல் இறைவனை வழிபடுவது பொருத்தமாகாது சிறந்ததாகாது குழந்தையாக இருக்கின்ற பொழுது அறியாமல் வழிபடலாம் ஆனால் மன முதிர்ச்சி அடையும் பொழுது கண்டிப்பாக இறைவனை பற்றிய அறிவை பெற்று வழிபடுவதுதான் சாலச்சிறந்தது என்று சொல்லி இத்தகைய இலக்கணங்களை உடைய இறைவனை இத்தகைய வழிபாட்டு முறைகளால் வழிபட்டு இத்தகைய பயன்களை நாம் பெற வேண்டும் என்று உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவனை வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை ஆசைகள் அற்றவனை ஒப்புயர்வு அற்றவனை அறக்கடலாக விளங்குகின்றவனை எண்ணுதற்குரிய குணங்களையெல்லாம் உடையவனை காலமெல்லாம் வழிபட்டு வாழ்க்கை காலத்தை பயனுள்ளதாக்கி பிறவியினுடைய சிறந்த பயனை பெறுவதற்கு ஓயாது நாம் முயன்று கொண்டே இருப்போமாக இறைவனுடைய அருளால் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்